வணக்கம் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட மிக அதிக நிதியை பெற்ற முதல் இந்திய மாநிலம் கேரளா இரண்டு விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் திட்டமான ககன்யான் திட்டத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் வி லலிதாம்பிகா என்பவர் மூன்று இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் அதிநவீன ஏவுகணையை இந்தியா ஹரிகண்ட் என்ற நீர்மூழ்கி கப்பல் மூலம் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது நான்கு இந்தியாவில் தெலுங்கானா மாநிலத்தில் முதல் முறையாக பேரிடர் மீட்பு வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பதினோராவது உலக இந்தி மாநாடு எந்த நகரில் நடைபெற உள்ளது இரண்டு ரயத் பீமா திட்டம் போன்ற பல புதிய திட்டங்களை செயல்படுத்தவுள்ள மாநிலம் எது மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான உலக தத்துவ காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெறவுள்ளது நான்கு ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகள் எந்த நகரில் நடைபெறவுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி